வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா மனிதன் இறந்து விடுவான் அவன் பெயர் தங்கி விடுகிறது ஆம் மனிதன் இறந்து விடுவான் அவன் பெயர் தங்கி விடுகிறது என்கிறார் பெண்